அன்புமிக்க நற்றினை இணையதள நேயர்களுக்கு சூரியகாந்தனின் கனிவான வணக்கங்கள் நேயர்களே பாட்டோடு தான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு இனிய அறிவிப்பு பிறமொழி பாடல்களையும் கேட்கும் பழக்கம் உள்ள நீங்கள் மலையாள பாடல் ஹிந்தி பாடல் போன்றவற்றையும் கேட்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சி கூடுதலாகும் என்கிற நம்பிக்கையில் ஒரு நாள் தமிழ் பாடலும் அதற்கு அடுத்த பாடலும் மீண்டும் தமிழ் பாடலும் அடுத்த நாள் பாடலும் என்கிற வரிசைப்படி தரலாம் என்று விருப்பம் கொண்டு அதனை உங்களுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி மலையாள பாடல்கள் ஒரு வாரத்திற்கும் அதனைத் தொடர்ந்து வரும் வாரத்தில் ஹிந்தி பாடல்களும் இடம்பெற இருக்கின்றன தமிழ் திரைப்பட பாடல்களில் எப்படி புகழ் பெற்று இதயங்களில் நிறைந்து மறக்க முடியாத பாடல்களாக இருக்கின்றனவோ அதே போலே பிறமொழி பாடல்களிலும் தேர்ந்தெடுத்த பாடல்கள் உங்களை வந்தடையும் நமது பக்கத்து மாநிலமாகிய கேரளம் இலக்கிய துறையில் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கின்றது நிறைய சாதனையாளர்கள் அந்த மாநிலத்தில் உருவாகி இருக்கிறார்கள் உருவாகி கொண்டும் இருக்கிறார்கள் என்னுடைய நாவல்கள் மலையாள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு கேரளத்து வாசர்களையும் இலக்கியவாதிகளையும் சென்று அடைந்ததன் மூலமாக அவர்கள் அதனுடைய சிறப்பினை உணர்ந்து என்னை அவர்களுடைய அன்பு சகோதரனாக இலக்கிய நேசம் மிக்க ஒரு சகோதரனாக பாவிக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுடைய இலக்கியங்களின் மீதும் அவர்களுடைய சலச்சித்திரகானங்கள் என்கிற திரைப்பட பாடல்களின் மீதும் எனக்கு விருப்பமும் பற்றும் நிறைய உண்டு கேரளத்தின் முன்னணி இலக்கிய கர்த்தாக்கள் எப்படியோ அதை போன்று திரை இசை உலகிலே சிறந்த பாடல்களை எழுதக்கூடிய கவிஞர் பெருமக்களின் படைப்புகளின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டவன் அந்த வகையிலே நான் ரசித்து மகிழ்ந்த மலையாள பாடல்களை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கின்றேன் அத்தகைய பாடல்களை உங்களை வந்தடைகின்ற பொழுது பிற திறைத் திரைத்துறையின் வளர்ச்சி எந்த அளவிலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் எனவே உங்களுடைய இதயங்கள் பிற மொழி பாடல்களை கேட்பதற்கும் தயாராகி கொள்ளட்டும் என்கின்ற இந்த அறிவிப்பினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்களே சலச்சித்திரகானங்கள் என்று மலையாள மொழியிலே அழைக்கப்படும் திரைப்பட பாடல்கள் சிறந்த கவிஞர்களை சிறந்த இசையமைப்பாளர்களை சிறந்த பாடலர்களை சிறந்த பாடகிகளை இசைத்துறைக்கி தொடர்ந்து வழங்கி வந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையிலே முதலில் நான் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மலையாள பாடல் எதுவாக இருக்கும் என்கின்ற ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை எனக்கு புரிகிறது சாகரங்களேத சாம சங்கீதாக கேரளத்தின் இலக்கிய கர்த்தாக்களில் மிக முக்கியமானவரும் இந்தியாவின் மிக உயரிய பரிசாகிய ஞானபீடம் விருதினை வென்றவரும் இன்னமும் பல உயரிய சாகித்யங்களை தன்னுடைய படைப்புகளுக்காக பெற்றவரும் ஒப்பற்ற கலைஞனுமாகிய ஓ என் வி குரு அவர்கள் திரைத்துறையில் பல அற்புத பாடல்களை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த பாடலாசிரியர் என்று பல முறை விருதுகளை பெற்றிருக்கிறார் அவர் அமரத்துவம் எதிவிட்ட போதிலும் அவர் எழுதிய பாடல்கள் இன்றைக்கும் சிறஞ்சீவிதமான தன்மையை பெற்று விளங்குகின்றன முதல் பாடலாக அந்த அற்புத கவிஞர் ஓ என் வி குருப் அவர்கள் எழுதிய பாடலையே உங்களுக்கு தருகிறேன் பஞ்சாக்னி எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் பாம்பே ரவி இந்த பாடல் சாகரங்களே பாடி உணர்த்திய சாமகிர்த்தமே சாம சங்கீதமே கிருதய சாகரங்களே என்று தொடங்குகிறது இந்த பாடலை பாடியிருப்பவர் ஜேசுதாஸ் அவர்கள் ஆம் நேயர்களே இசை உலகில் தங்க குரலோன் என்று புகழப்படும் ஜேசுதாஸ் தனது தாய்மொழியான மலையாளத்தில் பாடுகிற அதை முழுமையாக தன்வசப்படுத்திக் கொள்ளும் அற்புத பாடகர் இந்த பாடலிலும் அதை நீங்கள் உய்த்து உணரலாம் படத்தின் கதை சூழலின்படி தீவிரவாத தத்துவத்தில் உடன்பாடு கொண்டு அதில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள முயலும் கதாநாயகனை நாயகி மனதிற்குள் முரண்பாடு கொண்டு தனது உடன்பாடற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறாள் வார்த்தைகள் ஏதுமின்றி மௌனத்தாலேயே அதை தெரிவிக்கிறாள் இந்த வளர்ச்சி இவர்களுக்கு இடையில் ஒரு வகையான நீண்ட பிரிவை உருவாக்க முனைகிறது ஆனால் ஒரே இல்லத்தில்தான் அந்த இருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முன்னிரவின் முகப்பில் வசிப்பிடத்தின் வாசற்படியில் அமர்ந்த நிலையில் தன்னுடைய மனநிலையை இயற்கையின் சூழலுடன் ஒப்பிட்டு அவன் பாடுகிறான் இந்த வெளிப்பாடுதான் இந்த படைப்பு இது இருவரையும் ஒன்றிணைக்கிறது அது மட்டுமல்ல இந்த இனிய பாடலின் உயிர்ப்பிலே ஐக்கியமாகி மோகன்லாலும் கீதாவும் இதற்கு இயல்பாக நடித்திருப்பார்கள் குளிர்ச்சியும் உணர்ச்சியும் கொந்தளிப்பும் உந்துதலும் கலந்து பிரசவித்த பாடல் இது இந்த பாடலின் சரணத்திலே அற்புதமான கவித்துவமான வரிகளெல்லாம் அமைந்திருக்கின்றன குறிப்பாக போரும் நீ என் லோகமாகி ஏக தாரையில் என்கின்ற இடமும் ஒன்னில வேல்கும் ஒன்னில வேல்கும் என்கின்ற இடமும் பின்னிலாவ பிச்சகப்பூக்கள் சிந்திய சையாதாளத்தில் சந்திரலோகத்தில் மாயும்போல் மீண்டும் மீண்டும் தழுவியுணர்த்தும் என்று ஏசுதாஸ் உருக்கமாக பாடுகிற பொழுது அந்த சாகரங்களே பாடி உணர்த்திய சாம கீதமே சாம சங்கீதமே என்று நம்முடைய உள்ளங்களுக்குள் ஊடுருவுகிறது இத்தகைய பாடல்கள் கேரள பூமியில் தோன்றிய போதிலும் அது பிற சொந்தம் கொண்டாடத்தக்கவை என்பதை இந்த பாடலை கேட்கும் போது நீங்கள் உணர்வீர்கள் இதோ நேயர்களே உங்களை தொடுவதற்காக அந்த இனிய பாடல் புறப்பட்டு வருகிறது கேட்டு மகிழங்கள் மீம சங்கீத மீரன் ிய சாமீதமே சாம சங்கீதமிதய சாகரங்களே avinde pichaga pookal chinni yesaiya kalathil <laughs> pinnilaavinde pichaga pookal chinni yesaiya kalathil சங்கீதம பாடுனூ கன்னி மண்ணின்தே গন্ধஉயர்னூ தென்னல் மதிச்சு பாடு உணர்த்திய சாம கீதமே சாம சங்கீதமே ஹிருதய சாகரங்களே பாடி பாடியுணர்த்திய சாம கீதமே சாம சங்கீதமே சாகரங்களே